முப்பதாயத்திற்கு நன்மை செய்ய நாடினால் நபியை அச்சமுதாயம் அழியும் முன்பே அவரின் உயிரை கைப்பற்றுவான் அதாவது அவரை தன் பக்கம் அழைத்துக் கொள்வான் அந்த நபியை அந்த சமுதாயத்திற்கு முந்தி செல்பவராக ஆக்கிவிடுவான் ஒரு சமுதாயத்தின் அடிவை அவன் நாடிவிட்டால் அந்த நபி உயிருடன் இருக்கும் பொழுது அந்த சமுதாயத்தை வேதனை செய்வான் அவர் பார்த்துக் அந்த சமுதாயத்தை அழிப்பான் அவரை அவர்கள் பொய்படுத்தி அவரின் கட்டளைக்கு செய்த காரணத்தால் அந்த சமுதாயத்தை அடிப்பதன் மூலம் அவரின் கண்களை குளிரச் செய்வான் என்று நபி செல்லு அலிஹிவசல்ல அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு இரண்டு எட்டு எட்டு